அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சென்ற இரவில் காபாவை முன்னோக்கி தொழுமாறு நபி சலம்லாஹும் அலேஹல்ல அவர்களுக்கு இறை வசனம் அருளப்பட்டது என்று கூறினார் பைத்துல் முகத்தஸ் இருக்கும் திசையான ஷாம் நாட்டை நோக்கி தொழுது கொண்டிருந்த அவர்கள் அப்படியே காபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள்